வணக்கம் ஜூலை முப்பது இரண்டாயிரத்தி இருபது நற்றினியின் பொது அறிவு குவியல் நிகழ்ச்சிக்காக ஈரோடு குமார் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான விடைகள் ஒன்று எந்த நோயும் வராத உயிரினம் சுராமீன் காந்த பொருள் காந்த தன்மையை இழக்கும் வெப்பநிலை கியூரி புள்ளி கியூரி பாயிண்ட் மூன்று இந்தியாவில் முதல் முறையாக ஒடிசா மாநில பழங்குடியினருக்கான மாணவர் விடுதிக்கு ஐ எஸ் ஒ தரச்சான்று தரப்பட்டுள்ளது இனி இன்றைய பொது அறிவுக்குவியல் நிகழ்ச்சிக்கான கேள்விகள் ஒன்று ஆழமான கடல் அடைந்த முதல் பெண்மணி என்ற சாதனையை நிகழ்த்தியவர் யார் 2. எந்த அரசியல் சட்டப்பிரிவு இந்திய பிரதமரின் கடமைகளை குறிப்பிடுகிறது 3. பாரத ரத்னா விருது பெற்ற முதல் இந்திய பிரதமர் யார் மீண்டும் சந்திப்போம் நண்பர்களே